பாடம் ஏழு மன உறுதி மற்றும் பொறுப்பாக்குதல் மேலும் எதிரி படைகளை கண்டபோது இதுதான் அல்லாகவும் அவனது தூதரும் எங்களுக்கு வாக்களித்தவையாகும் அல்லாகவும் அவனது தூதரும் உண்மையை கூறினர் என்று கூறினார்கள் அவர்களுக்கு இறை நம்பிக்கையையும் வழிபடுவதையுமே தவிர வேறொன்றையும் அதிகப்படுத்தவில்லை முப்பத்தி மூன்றாவது அத்தியாயம் இரண்டாவது வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் தான் மக்களில் சிலர் அவர்களிடம் நிச்சயமாக மக்கள் உங்களுக்கு எதிராக ஒன்று திரண்டு விட்டார்கள் அவர்களை பயப்படுங்கள் என்று கூறி மிரட்டினர் இது அவர்களுக்கு இறை நம்பிக்கையே அதிகப்படுத்தியது மேலும் அவர்கள் எங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன் அவனே சிறந்த பாதுகாவலன் என்று கூறினார்கள் இதனால் அல்லாஹுவிடம் இருந்துள்ள அவர்கள் பெற்று திரும்பினார்கள் அவர்களை தீமை எதுவும் தொடவில்லை அல்லாஹுவின் திருப்தியை பின்பற்றினார்கள் அல்லாஹ் மகத்தான அத்தியாயம் நூற்றி எழுபத்தி மூன்று நூற்றி வசனங்கள் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் மேலும் நபியே என்றென்றும் உயிருடன் இருப்பவனும் ஒருபோதும் மரணிக்காதவன் மான இறைவனை முழுவதும் சார்ந்திருப்பீராக இருபத்தி ஐந்தாவது அத்தியாயம் ஐம்பத்தி எட்டாவது வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் விசுவாசிகள் பொறுப்பாக்கிக் கொள்ளட்டும் பதினான்காவது அத்தியாயம் பதினோராவது வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் நீர் முடிவு செய்து விட்டால் அல்லாகவையை பொறுப்பாக்குவீராக மூன்றாவது அத்தியாயம் நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் அல்லாஹவை ஒருவன் பொறுப்பாக்கி வைத்தால் அவனை அவனுக்கு போதுமானவன் அறுபத்தி ஐந்தாவது அத்தியாயம் மூன்றாவது வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் நிச்சயமாக இறை விசுவாசிகளிடம் பெயர் கூறப்பட்டால் அவர்களின் இதயங்கள் நெடுங்கிவிடும் அவர்களிடம் அவனது வசனங்கள் ஓதப்பட்டால் அது அவர்களுக்கு இறை நம்பிக்கையை அதிகப்படுத்தும் அவர்களின் இறைவனையை பொறுப்பாக்குவார்கள் எட்டாவது அத்தியாயம் இரண்டாவது வசனம் பொறுப்பாக்குதலின் சிறப்பு பற்றி அறியத்தக்க அதிக வசனங்கள் உள்ளன